வெந்ற்று அந்த திருநீற்ற ஒருமை செம்மை வெண்ணுமையினார் அந்த திருநீற்றின் ஒருமை அந்த ஒன்றே ஒன்று வேற எது அந்த ஒரு மையினார் இரண்டு பிறப்பின் பிறப்பினார் இரண்டு பிறப்பு என்ன பிறப்பு அதெல்லாம் அவங்க வைத்துக் கொண்டாங்க ரொம்ப அருமையா ஏழு வயசு வரைக்கும் ஒரு பிறப்பு ஏழு வயசு ஆன பிறகு இன்னொரு பிறப்பு அது என்ன பிறப்பு நல்ல கூர்த்தறிவு கூர்த்தறிவு அவங்களுக்கு அல்லவா ஏழு வயசு வரைக்கும் இந்த அம்மா அப்பா பிள்ளையா இருந்தாங்க பையனா இருந்தாங்க ஏழாவது வயசுல என்ன பண்ணாங்க பூனூல் கல்யாணம் போட்டுக்கிறாங்க அந்த பூனூல் போட்ட பிறகு என்னன்னு கேட்டா ஜபமும் கதவன் வழிபாடும் முக்கியம் என்று தெரிட்ட அப்போ இதுவரையிலையும் வெறும் உடல் தொடர்பாக இருந்த பிறப்பு இப்ப ஏழு வயசுல பூணூல் போட்ட பிறகு ஆன்மீக தொடர்பான பிறப்பாக மாறுகிறது எனவே இருபிறப்பு இருபிறப்பு அப்ப ஏழு வயசு வரைக்கும் உடல் தொடர்பு ஆனால் ஏழு வயசுல இருந்து ஆன்மீக தொடர்பு இருபிறப்பான திருவுருகாட்டுப்படையிலேயே வந்துட்டு இரு வீரப்பாளர் போடுதடிந்து நுவல என்று வந்து அது போல நமக்கும் உண்டு நம்மதான் கிடையாது சிவதீட்சை பெறுவதற்கு முன்னர் ஒரு பிறப்பு அம்மா அப்பா புள்ள சிவதீட்சின்னு ஒன்னு பெற்று விட்டால் ஆள் தொடர்பு இரு வீரப்பாளர் நாம அதனால தூங்காதே தம்பி தூங்காதே பள்ளியில் தூங்கின நம்ம மொழியில் தூங்கினோம் செயற்பாட்டில் தூங்கினோம் ஏறத்தாலவே தூங்கணும் எனவே இருவிறப்பாளர் அவர்களுக்கு என்ன கூர்மையான புத்தி தெரியுமா உடல் தொடர்பு ஏழு வயது வரை இந்த புனூ அணிந்த பிறகு அவங்க காலை மாலை அந்த சந்தியா வந்தனம் செய்யணும் சந்தியாவந்தனம் செய்கின்ற பொழுது இந்த உடல் பிறப்பாக இருந்தது மாறி அருள் அதுபோல பெற்றுவிட்டால் எடுத்து ஓதி திருநீரிட்டு தமிழை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இருபிறப்பானி எனவே எல்லோருமே இருபிறப்பாளர் எப்படி இருந்தால் இந்த ஒலிகளோடு அருளையும் கலந்து வாழ்ந்தான் இருபிறப்பன் பிறப்பினார் மும்மைத்தடல் ஓம்பிய நெறிய மும்பைத்தடல் அது என்னது ஆவணியம் காரோபத்தியம் தட்சிணாக்கியம் ஒரு விதமான அதுக்கெல்லாம் என்ன அப்படி பேர் வச்சாங்க கேட்டீங்கன்னா அந்த வேள்வியினுடைய அமைப்பு இப்படி இப்படி அமைத்தால் அதுக்கு ஆகவனியம் பேரு இப்படி அமைத்தால் அதுக்கு காரகத்தியம் இந்த மாதிரி அமைப்பு இல்லை ஒரு கருத்து அதில் போடுகிற அந்த நெருப்பை நன்றாக வளர்த்து வருகின்றது நெரு வளர்த்தவுடனே என்ன பண்றாங்க அக்னி பகவான் அப்படிங்க அந்த அக்னி பவான் என்ன பண்ணுவார் இவருக்கு என்ன வேணும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய எம்பி அடிக்கலாம் இந்திரன் போய் வழிபட்டா உனக்கு பதவி கிடைக்கும் எனவே இந்திரனுக்கு யாகம் இந்த அக்னி பவான் இங்க போட இயல்புரியா நேர இந்திர கொண்டி கொடுத்து அவர் இந்திர பதவி கேட்கிற அவரு சரி செய்வோம் அப்படிப்பட்ட வேள்விதா இவங்கெல்லாம் செய்யறது சிவவேள் என்பது என்ன அப்பர் சுவாமியோட ஒருவர் தான் அருமையான தூய்மையான இடத்துல அது நமக்கு உண்டு எரி பெருக்கலாம் விட்டுட்டா அருமையாச்சியெல்லாம் போட்டு எரி பெருக்குவர் நெருப்பு வருதுன்னு என்ன நினைப்பாங்க அவ்வெறி ஈசனது உருவென அறிகிலோ பெருமானுடைய திருவுருவம் அல்லது எரி பெருக்குவர் அவ்வெறி ஈசனது உருவென அருகிலோ பன்னெண்டு திருவரும் இடத்துல அப்படி சொன்னது பெருமான் அல்லவா ஆதியும் அந்தமும் இல்ல பெரும் ஜோதி பெருமானி அரிய எனக்கு மா எனக்கு வேண்டு இருக்குப்பா என்று வேண்டு பெருமானி துருதி வேண்டும்துருதி சேனல் இவரு அக்னியை பிடிச்சு அக்னி வழியா இந்திரனை பிடிச்சு இந்திரன் வழியா இதை பிடிக்குது எரிபெருக்குவர் அவ்வறி ஈசனது ஒருவனை அநேகமா இப்ப இந்த சிவதீட்சை பெற்றவர் இல்ல இப்ப அண்மை காலத்துல தான் அந்த எலியோம்பலும் உண்டு செய்யறாங்க பலர் சிவ தீட்சி சிவ திருச்சி பற்றி அந்த மாதிரியிலும் வீட்டு நல்ல மணலை பரப்பி ஒரு அஞ்சாறு பூச்சி போட்டு அது மாதிரி நெய்யை விட்டு வளர்த்து எரிபெருக்குவர் அவ்வறி ஈசனது ஒருவர் அறிஞர் சிதம்பரத்தில் ஒருவர் வயசு எழுபது ஆகுது அந்த மாதிரி அந்த சிவவேள் செய்தாம பார்க்காம சாப்பிட மாட்டேன் நமக்கு நிறைய இருந்துக்குது யாருக்கும் குறைச்ச இல்ல ரொம்ப அருமையாகவே இருந்திருக்கிறோம் இழக்கிறோம் இழந்து வருகிறோம் எனவி செம்மை தளல்வோம் உம்மை தளல்வோம் விய நெறியார் நான்கு வேத முறை பயின்ற நாலு வேதம் அப்படியே முழுமையா தெரியுமா தம்மை ஐந்து புலனும் மின் செல்லும் தகையார் அருமையு இப்போ நாமெல்லாம் என்னன்னு கேட்டா புலன்படி நம்ம அறிவு சொல்லுது ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தன் அறிவு வழி புலன் சொல்லுமா அப்படியே திருவள்ளுவர் சுவாமி நம்முடைய உரன் என்னும் தோட்டியால் போர இங்கும் காரன் என்னும் ஒரு இந்த ஐந்து பொறியும் அடக்கணும் என்ன சுவாமி பண்ண உரன் என்னும் தோட்டியால் உரன் உரன் ரெண்டு சொல்லி ரெண்டு எனக்கு வழங்கல அப்போ வைராகியம் என்ற பிடித்த பிடிப்பில் இருந்து வலுவாதி இருப்பது அதுக்குதான் உரன் அல்லது திண்மை என்ற ரெண்டு தமிழ் வளங்கல சரி பயிராகியட முடியாவது வளர்க்குது தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் இந்த பொறிய என்ன பண்ண நாளைக்கு புத்தாண்டு நாளைக்கு முன்னாடி இத அதனால உரணன் தோட்டியா ஏதாவது புத்தாண்டுல போய் ஒளி ஒளி ஒளிஞ்ச ஒளி பொறுக்கைய பாக்கிறது குருமூர்த்திய பார்ப்பா குருக பெருமான திருவள்ளுவர் சென்றா குதிரை குதிரை வண்டியில போனா அது போற போக்கில விட்டா நல்லா கதைங்க பிடிச்சி ஒழுத்துக்கிட்டு போகணுங்க குதிரை மேல ஏற நீ மட்டும் அதை பிடிச்சி ஒழுத்துக்கிட்டு போகணும் ஏன் இங்க போகாத இங்க போடுக்கு வாங்கினா எங்க போனாலும் வழியில உடனும் சென்ற விட செலவிடாது பண்ணாத அங்க போனாலும் கூட எழுதுல காது கொடுத்து கேட்டு குவா குவா இன்னுமா குவாக்குவா செலவிடாது நன்றின் பால் உயிப்பது அறிவு கொட்டிருக்காங்க என்ன பண்றது பெரியவங்க சொல்லாமையா இருக்கிறாங்க அதனால பின்னால வந்த நூல் மனம் போன போக்கள் போக வேண்டாம் ஒத்தவழியிருக்கேன் திருக்குறளை ஒப்பிட்டு நீதி நூல்களில் திருக்குறள் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் எனவே பொறிவழி ஆன்மா செல்லாது ஆன்மம் நெறிவழி புலன் வரும் நம்ம கை டிவியோ திருக்குறளை தொடுக பெணத்தை தொடுக பின் செல்லும் பின்னாலேயே வரும் திருவும் படிக்க பொறிகிடலாம் ஆன்மாவே நீங்க என்ன எங்களுக்கு பணி செய்ய விடுங்க அதை நாங்க செய்ய காத்துக்கிறோம் கைகால் கோப்பி தொழில் வாயே வர்த்தக செவிகால் கேளுங்களோ முக்கே நீமுரளாய் தலையே நீமெங்காய் அப்படி இருக்கணும் எது எமை பணி கோளும் ஆறது கேட்போம் அந்த ஐந்து பொறிகளும் மண்டிவிடணும் இல்ல தான் இன்னைக்கு அரியனுக்கு நேற்று திருவம்பாவை படிக்க சொன்னீங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் என்ன செய்யணும் திருப்பள்ளி அப்படி போகணும் அப்பொறிகள் தம்மை ஐந்து புலனும் பின்சல இந்த ஆன்மாவை அந்த ஐந்து பொறிகளும் என்னால அப்படியே வாய்கட்டி கைபொதிச்சு வருமான அப்படி இருக்கணும்பா இப்ப அந்த அம்மா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்ப மனம் எதன் வழி போகும் இந்த ஐந்து பொறி வழி போகும் அதனால என்ன பண்ண ஐந்து பொறி இங்க அடக்க மனசும் தானா இங்க வந்துடும் எனவே ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அரு தொழிலின் ஒழுக்கம் அரு என்ன ஆறு ஓதல் அதெல்லாம் தொழுகாபத்திலே இருக்குது அருமைப்பட்ட பார்ப்பன என்று தொல்லுகாபத்திலேயே பதிவாக ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏர்டெல் ஆறு நல்ல வேள் செய்வாங்க வேள் செய்ய வைப்பாங்க நல்ல வேதம் ஓதுவாங்க ஓத வைப்பாங்க காசு கொடுத்தா பணத்தை ஏர்டெல் வாங்கிக்குங்க ஒழுக்கம் உலகம் போற்றும் ஒன்னு செம்மை வெந்நீட்டு ஒருமையார் தென்னீர் தான் இடுவார் சிவன் கோயில் தான் போவார் மற்ற எங்கேயும் போமா ஒரு நெறிய அது இருமை இரு பிறப்பு வழி செல்ல மாட்டாங்க இவர் அந்த ஐந்து பொறிகள் அரு தொழில் ஓதல் ஓதவி இப்படி செய்வதனால ஏழு உலகம் போற்றும் பெருமையா ஒன்று முதல் ஏழு இப்படி இருக்கிறவங்க ஊராது இப்ப ஊரை பத்தி சொல்ற எது செய்த்தி இவ்வளவுதான் கோதில் மாந்தோல் பொறிமுன்னூல் கொலவும் மார்பில் குழைக்குடிமிடை சூழ் சிறுவர்களும் உதவு பெருமையாசானும் போதின் விலங்கு தாரகம் மதியும் போல புனர் மடங்கள் வீது முழங்கு முயலொதுங்க வேத ஒளிகள் முழங்கு அவங்களுக்கு ஏழு வயசு விட்டவங்க நாற்பத்தெட்டு வயசு பிரம்மச்சரிய ஒழுக்கம் ஒரு சரியா பன்னெண்டு ஆயிரம் பிச்சை எடுத்து சாப்பிடணும் பிரரிய பிரச்சரியிரு அப்புறம்தான் கிரகஸ்தம் வரணும் அப்பந்தான் வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசம் நீ விற்கிற காலம் படித்துட்டு பண்ணிக்கிற காலம் பின்னால நீ திருமண காலம் நீ பிள்ளைகுட்டிக்கு எல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் இல்லறம்தான் படிக்கிற காலமும் கல்யாணம் பண்ணது எல்லாம் உண்மையாக அந்த நிலையை மனத்தினால் அந்த துறவு ஏற்பட தன்னுடைய குற்றார் உறவினர் எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒரே தம்பி வாய்ந்தோம் என்று சொல்லி அந்த மத்தான் துறவு கொண்டு வாழும் ரெண்டுல வச்சோம் அவங்க நாலில் வச்சாங்க பிரம்மச்சரியம் அப்புறம் கிரகஸ்தான் அப்புறம் சன்னியாசம் இது பானபுரஸ்தம் சன்னியாசம் நாம இல்லறம் துறவரம் ரெண்டு திருக்குறள் தான் ஒன்னு முதல் இருபத்தி நான்கு ஒன்னு முதல் நான்கு அதிகாரங்கள் பெருமை அரண்வழி கொடுத்தல் அஞ்சுல இல்லறம் தொடங்குது அஞ்சு முதல் இருபத்தி வரை இல்லறம் இருபத்தி அஞ்சு அருளிலாருக்கு அவலகம் இல்லை பொருளிலா தான் ஆகிய அங்குள்ள அப்ப அருள் உலகம் ஒண்ணு அது இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இதுக்கெல்லாம் தகையத்து ஒண்ணு கூட வேலை செய்யா முப்பத்தி எட்டு ஊழல் இது வரைக்கும் வீட்டு வாழ்க்கை பாத்தீங்கன்னா நாட்டு வாழ்க்கையை வாழ்ற பொருட்பால் படை குடி கூழ் அமைச்சர் நட்பரன் ஆறு உடையான் அரசு ஏறு சிங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிறகு நீ இந்த மனைவி வாடும்போது ரொம்ப அருமையா வாழணும் அதனாலதான் நான் அதெல்லாம் கடைசியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன நீ மட்டும் தனியா ஒரு நாளைக்கு சொல்ற அது எண்பத்து அப்படி எல்லாம் எனவே இங்க அந்த சிறுவரல் எப்படி வருவாங்க அப்படி பின்னால வருவாங்களா அந்த ஆசிரியன் கேட்டா அவர் வந்து அப்படி முழு விரையாக முழு நிலாவாக போவார் சந்திரன் போனால அந்த மீன் இனங்கள் மீன் கூட்டம் போல போக வைக்கிறார் இத்தனை பிள்ளைகள் எப்ப போறார் அப்ப போவார் எங்கனிவே இந்த மாதிரி பாரம்பரியம் ஆசிரியனும் மாணவனும் இருக்கு ஆதாரிய வேசி துவச்சு கொடுறது போக்குவரத்து எல்லாமே உண்டாச்ச அது போல இருக்க ஒரே இன்னொரு மரியம் ஓதுவா மூர்த்திகள் பாரம்பரியம் இருக்கு ஓதுவா இருந்த அஞ்சு ஆண்டு பாடம் கேட்டாங்கன்னு அந்த பெயர் இந்த பன்முறைப்படி ஆசிரியனுக்கு வச்சு போடுறது விரவு கொண்டாந்து மாடு குளிப்பாடுறது சென்னை சோம்நாதன் இருக்காரே அவரெல்லாம் தருமபுரத்தில் வேலாயுத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் அவரிடத்துல மாடு கூட குளிப்பாட்டினர் மாடு கூட குளிப்பாட்டணும் ஆச்சரிய இருந்து அவ்வளவு அடிப்பணிவாக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் ஒன்று ஓதுவார் உலகம் இன்னொன்று வேத பாராயண உலகம் இன்னைக்கு இருக்கு முருகா அதனால இப்படி எல்லாம் இருக்கும்படியான அந்த வேர்வொடிகள் முழங்குமாம் நிலவும் சாலை தோறும் மறை ஓரியின் பாக நுகராறு ஆன்மயனும் ஊரும் வந்திருக்கும் சேக்கை எனவும் நாகம் கந்தனும் நாட்டும் யூகம் அங்கங்கெல்லாம் வேலி செய்யும்படியான அருமையா யூகஸ்தமம் வேலிக்குரிய அந்த அமைப்புகள் சுருக்கமாக சொல்லும் ஒருமுறைகளால இருபத்தி பண் ஒன்று மட்டும் இன்றி தமிழின் பக்கம் அது போறதுலோட போட்டு கஷ்டமா இருக்கு இருபத்தஞ்சாவது இருப்பது அதுவும் அருமையான சுவை உணரும் இனிமையாக அந்த இசை இருக்கும் பால் பயன் பாலின் பயனாம் அது என்ன அது சுவை வாக்கி விட்டு பாக்கும் கண்ணு பெருந்து அடிக்கடி நினைக்கின்ற கருத்தினுடைய ும் பயனாம் பின்னுக்கு பயன் என்ன அவ்வப்போது மழை உலகம் வருது தான் அமிழ்ந்து உணரும் அப்படினையும் முடிந்திவபரம் பொருள் தான் விளங்கலாவது நாம் அமைச்சி காதலாகிய பெருமான் கண்ணீர் மல்கி வார்த்தமே பாலின் பயன் சுவை கண்ணுக்கு பயன் ஒளி கருத்துக்கு பயன் திருத்து மின்னின் பயன் வேதத்தின் பெண் சைவம் அதுபோல இன் மனத்துக்கு எது திறந்த பயன் செய் இது மாதிரி வேற எதாவது நின்பயும் சிறுவிற்காக்க போட்டு அழகாக எழுதுகின்ற மக்கள் எடுத்து உங்களுக்கு அடுத்த பயன் பாட்டு இல்ல போய் பேசும் ஒரு பாட்டு பெரிய மாதிரி போதிய செய்ய மாதிரி ஒரு பாட்டு ஒரு இதழ் மாதம் ஒரு பாட்டுருக்க வேண்டியதா உணர்ச்சியை தோன்றும் இணையம் வரவில்லை எனவே இப்படி ஆக இருக்கிற ஊர் ஊரிலே யார் இருக்கார் இருக்கும் வடிவம் எச்சத்தான என்னுடைய முக்கியமான இது வரைக்கும் என்னைக்கு முடிக்குமோ என்னைக்கு முடிக்கும் அப்படின்னா இருமனைக்கும் ஒரு வடிவம் அங்க ஒரு இப்படி பாருங்க எச்எல் ஒரு பிராமணராரு அவர் எப்படி நீங்க நல்வினை தீவன சொல்றீங்க ஒருவடி அப்ப இருக்கும் ஒரு வடிவுக்கு அவன் தான் தீவினை வடிவு இந்த பெற்றது என்ன தீமை அது சுயபூஜை பண்ணும் போது காலால் கிடையாது இந்த மாதிரி இந்த யாரையும் ஆய்வுப்படுத்தலானது எந்த ஒரு தனிமகனையோ அல்லது ஒரு நயன்மாரையும் இருமைக்கும் ஒரு வழி ஏன்ருணம் முதற்கிழமை தானே ஞாயிற்று தூக்கமே வரலயா எப்ப தீய கிழமை அந்த இதன் படிக்க முருகாம ஆசையாவது படுவோம் எச்சதத்தன் இந்த அருமையாகிய சொரை தன் மகவா வளர்த்து நல்வினை இதையுடன் கால போய் தீவினை எனவே இணைகம் ஒருவன் சரி மனைவி பேரன் எங்க இருக்குது ஆமா பொறி பாலன்மை மறைவ என் வாய் வளர சொல்ல இருக்கு ஒரு குழந்த ஒன்று எப்ப இந்த ஆன்மா கரையேறும் அன்ன விசாரம் இதே விசாரம் அது இருந்தாலும் ஒரு படம் தார் இருக்குது என்ன விசாரம் அன்பான் சாப்பாடுதான் பாடி விட்டாரு உடனே படிக்க வச்சாங்களாம் மூணு வயசு மம்மி படிக்க வைக்கல ரெண்டு வயசுலயே வச்சிருவாங்க நாளைக்கு மொராட்டியும் போன உடனே அதுக்கு நம்ம இது மூணு பேர் வேறு எப்படி போட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இரண்டாண்டு சொல்லுவோம்